அந்நிலை வடிவை கோலமாயின அருகனாரும் மின் நிலைவேற்கனாரும் மின் நிலை விடை மேற்கொண்டு தன் நிலை வடிவாய்த்தோன்ற சரி மத்தியான சாப்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது இப்படி தோன்ற உடனே உடனே தானும் தன் தையலுமாய் அப்படி விடைமேல் தோன்றினாராம் அம்மையப்பராக சோருடைய சிவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர்கள் சொன்னார் ஏன் அந்த பரதவன் செய்த புண்ணியம் பரதவன் செய்த புண்ணியம் இந்த மாதிரி ஒரு பெருமாட்டி ஒரு பதினோரு ஆண்டு வரையிலும் தன்னிடத்துல வளர்ந்தாங்க அது ஒரு பெரும் புண்ணியம் இன்னைக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு அதனால அவங்க எல்லாம் பார்த்தாரலாம் பரதவருக்கு உண்மையிலே சொல்றேன் நமக்கு ஆகலாம் ஆண்டவன் தான் நமக்கு அருள் செய்யும் ஒரு கால எல்லையிலே இறைவனை கண்டு மகிழும் உண்ணும் உணர்விறந்தால் மாயை திரையிறந்தால் அந்த தேவை உரையற்று மாற்று காண வேண்டிய அந்த கடவுளை வரை பெருக வாசிப்பதும் வாயால் பூசிப்பதும் சுத்த போய் ஞான சம்பந்தருடைய திருவாக்கள் அது என்னைக்கு வாய்க்கும் திருவருள் காக்கல் இல்லவா காக்கல் எனவே இந்த மாதிரி விடைமையல் தோண்டி காட்சி கொடுத்தாராம் இவரும் நந்தியாய்போய் முன்னே தோன்றினாராம் யாரு இந்த கடந்த மீனும் அந்த நந்தி ஆயிற்று கொட்ட வெள் விடைமையல் காட்சி கொடுத்தவர் கருணை நாட்டம் பெற்ற வெல் மேலை சார்பால் பிரித்த இப்பிரவியாக்கை சித்தறி ஒழிந்து முன்னீர் நல் அறிவு தோன்ற பொல்தனே அறிவீரன் பூங்கல் அடி இந்த வரையின் நீங்கடிந்தென் போல் வந்த புண்ணிய வடிவம் போற்றி பெருமானி இந்த ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவதற்காக எங்க குளத்திலேயே ஒருவராக வந்தியப்பா என்னை ஆட்கொள்ள அது உனக்கு தான் முடியும் அதனால யார் எந்த வடிவில் அந்தந்த வடிவில் தோண்டி அவங்களை ஆட்கொள்ளும் அது பெருமானுக்கு வழக்கம் இப்படி தோண்டி அறக்கரி பவளை செவ்வாய் அணியனை மணந்து என் பாசம் கரக்க வெள் விடைமேல் இந்நின்ற கருணையே போர்த்தி என்றான் இப்படி சொன்ன உடனே மாமனார் அல்லவா இப்ப மருகன் பேசுறார் முறைப்படி பார்த்தா இப்ப மருகன் அதனால அகவிலான் பரவி நின்ற அன்பனை நோக்கி பன்னால் மகவிழா வருத்தம் நோக்கி உமையை நாம் மகளா தந்து ஒரு கல்லுல ஒரு ரெண்டு மாங்காங்க ஆரம்பிச்சு இந்த அம்மாவை கேட்காமையும் இருக்க செய்து இங்க அண்டர்லைன் அந்த அம்மா கேட்காம இல்ல கேளாதனவெல்லாம் கேட்பித்தானி அப்ப நாம எதெல்லாம் இதுவரை கேளாத கேட்ப செய்தவன் அவன் ஏன் அந்த ஏதோ ஒரு தவக்குறைவினாலே ஒரு சில காண்டுகள் ஒரு பரதவனுடைய மகளாக பிறக்கணும் இந்த நந்தி ஏதோ ஒரு காரணத்தினாலே மீண்டும் போய் மீனா பிறக்கும் இது போல அந்த பரதவன் எத்தனையோ ஆண்டுகள் தவம் செய்த காரணத்தினாலே ஒரு உமையம்மை தன்பால் ஒரு பதினோரு ஆண்டுகள் வளரணும் இப்படியெல்லாம் பல்வேறு அமைப்புகள் இருப்பதை எல்லாம் ஒருங்கு திரட்டி ஒரு ஒரு சூழலுக்கு கொண்டு வந்ததெல்லாம் பெருமாறு என்ன பண்றது ஆதலால் நீ தகவினால் மணந்தேன் இத்தரணியில் தனதன் என்ன தக நகவிலா போக மூழ்கி நம் மூல கடைவா என்ன உடனே நீ வீடு வைத்துக்குவான்னு சொல்லல இந்த உலகத்தில் கொஞ்சம் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு வாப்பா அப்படின் இம்மையேதரும் சோர் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயடவில்லை அல்ல இது வரைக்கும் பாவம் மீனுங்கன்னு தின்னு இருந்தான் இப்ப நீ குபேரன் போல வாழ்கின்ற அழார அன்னையர் இருந்து உண்டினாலு விதத்தில் அறுசு வைத்து ரத்தினா அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழித்துள்ளார் என்று தினமும் மகேஸ்வரம் தான் சாப்பிடுறது நம்ம கூப்பிடுறது திருவண்ணாமலை காரங்க பகுதியில் இருக்கிற வேலூர் காரங்க அல்லதான் அப்புறம் சத்துவாச்சே என்ன இப்படி காந்தி நகர் என்ன இப்படி எங்கெங்க இருக்காது ஆர்காடு என்ன இப்படி எங்கெங்க இருக்கிறதால அத்தனை பேரையும் அழைத்து மகேஸ்வர பூஜையாவே செய்தான் ஒவ்வொரு நாளும் வடபாயசமா இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னமோ யார் பாட்டு போட்டுட்டே இருக்காருயா அப்படின்னு சொன்னா இப்படியாக அந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யுதுங்களா பெண்ணினை ஆமா பெ தன்னணி சுரந்து தங்கி தருமமால் விடை மேல் தோண்டி விண்ணடை நின்றா சென்றான் வேத்திரப்படையானோடும் உள்நடை அன்பரோடும் உத்தரகோசமங்கை குறிப்பு எப்பவும் கைலாயத்துக்குள்ள போவார் இன்னைக்கு அப்படி இல்லாம உத்தரகோசமங்கைக்கு போறார் உத்தரகோசமங்கை அங்கே போனார் முதல் நூல் அப்படி இருக்கான் அதனால போட்டார்கள் உத்தரகோசமங்கை போய் ஏன்னா அங்க ஒரு காரியமா என்னன்னு அங்கிருந்த நாதிமூர்த்தி ஆதினான் மறைகளே தும் கொங்கிரும் கமல செவ்வி குறைகதல் வன் இங்கு கேட்ப பங்கிருந்தவற்று வேத பயனலாம் திரட்டி முன்னீர் பொங்கிரும் சுதை போலட்டி புட்டி நான் செவிகளார ஒரு குறை இந்த அம்மா சரியா கேட்கல அன்னை உட்கார வச்சுங்களா இப்பத்தியா அன்னைக்கு வந்துட்டு இருந்தாரு ஆம சுவாமி என்ன இன்னைக்கு என்ன பதுச கேக்குது நன்னூர்ல செவிவாயாக நெஞ்சு கலனாக கேட்டதை கேட்டு இந்த பெறும் இதே வாயில நெஞ்சு களனாக நீ வாயில போட்ட உணவு வயிற்றுக்கு போவோம் இது காதல கேட்ட செய்தி நெஞ்சில் இருக்கணும் நன்னூல் செய்வாயாக நெஞ்சு களனாக கேட்டவை கேட்டு விடாது உலத்தமைத்து போ என போதல் என்ன ஆரப்பி என்னவே உத்தரகோசம் அங்க போய் சென்று எனவே இந்த அம்மைக்கு அங்க போய் உபதேசம் செய்தாரலாம் யாரு பெருமான் அவ்வேளை அன்புடையார் அறுபது ஆயிரம் அளித்து வெவ்வேலை கடைப்பித்து வீடாத பரா வீடாத பரானந்த வீடு முடிக்கவித்து பாண்டியன் இருந்த மூர்த்தி உத்தரகோஷம் அங்க ஒரு அறுபதினாயிரம் சிவனடியார் இருந்தார்களாம் அவர்களுக்கும் உபதேசம் பண்ணி இது முதல் நூல்ல இருக்கான் இன்னொன்னு சம்பந்தம் இல்லை இந்த திருவிளையாறு சம்பந்தம் இல்லை உத்தரகோஷம் சென்றார் சென்று அந்த அம்மைக்கு ஏற்கனவே சொன்ன பாடத்தை அவர் கேளாம இருந்தாலும் இப்ப கேட்க முடியாது இந்த அறுபது நாயிர்க்கு உபதேசம் பண்ணினார் மீண்டும் மதுரை வந்து அடைந்தார் நேயர்களை மதுரை கிடைக்கிறோம் எனவே சோமந்தர பாண்டியராக மதுரையிலே பெருமானும் அங்கையற்காக பெருமாட்டியுமாக இருந்து அழுத்துகின்றார்கள் என்று மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே அதுதான் எனக்கு வருத்தம் வருறி மீன்வளை வீசியதை படித்தோம் அந்த காணவன் வழிபடனுமே நம்ம எல்லாம் ஆட்கொள்ளணுமே அப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை இங்கிருந்து மனமொழிமைகளால் வணங்குவோம் குருமூர்த்தியுடைய திருவடிகளை வணங்குவோம்